சீரராஜ் செல்வம்பூர் சேர்கபே என் ஆசான் வீரராக இருக்கப்புகழ் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கறி ஆர்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியர் உடை சூரிய சதகம் தொடர் உபன்யாசத்தின் உபயதார்களான வைஷாரபிதி திருமதி கே லட்சுமிபாய் அமேரவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தமர்களே இங்கு அமர்ந்திருக்கிற பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் தொன்னூற்று இரண்டாவது ஸ்லோகம் பார்க்க வேண்டும் சென்ற வாரம் மயூரகவி அவர்கள் சூரியனை சிவபெருமானுக்கு ஒப்புமையாக பாடினார் இந்த வாரம் விஷ்ணுவுக்கு ஒப்புமையாக பாடுகிறார் அடுத்த வாரம் பிரம்மாவுக்கு ஒப்புமையாக பாடுவார் மும்மூர்த்திகளுக்கு ஒப்புமையாக சூரியனை கவி பாடுகிற போது மயூரகவி விஷ்ணுவுக்கு ஒரு சிறப்பு கொடுக்கிறார் எப்படின்னா இந்த விஷ்ணுவோடு சூரியன் எப்படி ஒத்திருக்கிறான் என்று பாடுகிற போது சிலேடையாக கொடுக்கிறார் அதாவது சூரியனுக்கு மட்டும் பொருந்துற மாதிரி அர்த்தம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு மட்டும் பொருந்தும் விஷ்ணுவுக்கு மட்டும் அர்த்தம் பொருந்துற மாதிரி பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுக்கு மட்டும் பொருந்தும் அந்த மாதிரி ரெண்டு அர்த்தமும் வருகிற மாதிரி அவர் வந்து பாடியிருக்கிறார் இதில் ஏற்கனவே இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கஷ்டம் தித்துக்குளி முருகதாஸ் அவர்கள் தன்னுடைய கடிதத்திலே ரொம்ப கஷ்டமான சுலோகங்களால் ஆனதல்லவா சூரிய சதகம் அதை நீங்கள் நடத்துறீங்களே என்று எழுதியிருந்தார் இந்த சூரிய சதகம் அதிகமாக பாப்புலர் ஆகாமல் போன காரணமே இதனுடைய நடை ரொம்ப கடுமையான நடை சங்க இலக்கியம்னு தமிழ்ல எப்படி சொல்கிறோம் தமிழில் இப்போ பாரதியார் பாடின பாட்டும் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு அதுவும் கவிதை ஆனா இதுக்கு பாட்டி கூட அர்த்தம் சொல்லிடுவான் ஆனா சங்க இலக்கியம் ஆராயர் அகன்றலை பேரூர் சாரகழி வெளிநாள் சூரன செய்யாது வேறுபல முன்னிமருணா இதுவும் தமிழ் தான் இதுக்கு அர்த்தம் பார்க்கணும்னா நீங்க அகராதி புரட்டிட்டு உட்கார்ந்துருக்கணும் அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்தில் இவர் ரொம்பவும் கடுநடையா எழுதுறாரு அதுல இங்க சேடையாக வர வேண்டும் என்று ரொம்பவே கஷ்டமா அவர் யாத்திருக்கிறார் கொஞ்சம் பொறுமையா நீங்க கவனிச்சாதான் உங்களுக்கு தெரியும் परिमलन पादशोभो आधिक, जगंती பிரக்லோர்பளனோ தியோருகி திவினாசூனு அப்பை த பாயா தபர இவ முராராதிர்வகா நிறைய கூட்டு சொல்லிருக்கு குடும்பம் வரைக்கும் இதுல முதல்ல சூரியனுக்கு பொருந்த மாதிரி அர்த்தம் பார்ப்போம் பத்மா கர பரிமலன ஆவிர் பவத் பாத சோபகா காலையிலே சூரியன் உதிக்கிறான் பிராக் அப்படின்னா காலையில பிராக் கால அப்படின்னா அதிகாலையிலே உன்னித்ர உன்னித்ரங்கிற வார்த்தையும் பிராக் காலங்கிற வார்த்தையும் சேரும்போது பிராக் காலோன்னித்ர அப்படின்னு வரும் பிராக் காலக பிளஸ் உன்னித்ர ரெண்டும் சேரும்போது பிராக் காலோன்னித்ர அப்படின்னு வரும் இந்த உன்னித்ர அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா சூரியன் உதிக்கிறான் இல்லையா உதய சூரியன் அதுக்கு உன்னித்ராங்கிறது பத்மாகர பரிமலன பத்மனா தாமரைகள் தாமரை சேர்ந்து இந்த சூரிய ஒளி பட்டு பரிமலன ஸ்பர்ஷம் தொடுவது டச் பண்ணுது பட்டதுனாலே ஆவிர் பவத் அந்த சூரியனுடைய ஒளி தாமரைக்குள்ள பட்டு மறுபடி பிரதிபலிச்சு தாமரை இடமிருந்து சூரிய ஒளி கிளம்புதான் ஒரு சயின்டிபிக் உங்களுக்கு தெரியுமோ என்னமோ தெரியாது பிரதிபலிக்கக்கூடிய குணம் கண்ணாடிக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க இப்ப முகம் பார்க்கற சூரிய ஒளியில காமிச்சா உடனே பிரதிபலிக்குது ஆனா எல்லா பொருளுக்குமே பிரதிபலிக்கக்கூடிய குணம் உண்டு ஒரு மனுஷன் கண்ணங்கரை இருக்கிறான் அவன் மேல வெயில் பட்டா கூட அது ஓரளவு பிரதிபலிக்குது ஒவ்வொரு பொருளுமே பிரதிபலிக்குது கருங்கல் சிமெண்ட் தர இந்த டயரு எல்லாத்துக்குமே ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டி இருக்கு ஆனா ரொம்ப குறைவா இருக்கு பாயிண்ட் நாட் நாட் நாட் அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்டிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால என்ன ஆகுதுறான்னா அங்க நடு ரோட்ல விழுகிற வெயிலானது தார ரோட்ல பட்டு செவத்துல பட்டு அதுக்கப்புறம் வாசல பட்டு கதவுல பட்டு இங்க பாத்தீங்கன்னா உள்ள ஒரே வெளிச்சமா இருபலிக்கக்கூடிய ஆற்றல் இல்லாத பொருளே இல்லை தாமரை புஷ்பமானது சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறது ஏன்னா உங்களுக்கு சந்தேகம் வரும் ஏன்னா தாமரை பூ என்ன கண்ணாடியா பிரதிபலிக்கிறதுக்கு நீங்க கேட்கலாம் தாமரை பூ தன்னுடைய சக்திக்கு ஓரளவு அந்த ஒ பிரதிபலிக்குது நீங்க போட்டோ ஸ்டுடியோல பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்க போறதுக்கு முன்னால அவரு ஸ்டுடியோக்காரரு கொஞ்சம் பிடிச்சிருங்க கொஞ்சம் கழுத்தை வெட்டுங்க கொஞ்சம் சாயங்க பாரு ரெடி ஒன் டூ த்ரீங்கிற போது அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கிற மேக்கப் ஒன்று அவங்க நிறத்தை ஒரு ஷோ பார்க்கலாம் வச்சுங்க அந்த நிறம் ஒன்று இது ரெண்டு அல்லாத மூன்றாவது விஷயம் அங்கே ஒன்று இருக்கும் அது என்னடானா இவன் அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா லைட் ஆயிரம் வாட்ஸ் பல்பு இது அவன் முகத்தில் பட்டு ஓரளவு பிரதிபலிக்குது அதனாலதான் வந்து நமக்கு பளிச்சுன்னு தெரியுது அப்போ இந்த கேமராவுக்கு பின்னாலும் நின்றுட்டு இருக்கிற அவன் கூட வந்தாலும் நினைப்பான் என் ஃப்ரெண்ட் இவ்வளவு அழகாக இருக்கிறான் இது வரைக்கும் தெரியலையே இன்னைக்கு என்ன இவ்வளவு பிரகாசமா இருக்கு மூஞ்சி அப்படின்னு காரணம் என்ன அந்த ஆயிரம் வாட்ஸ் பல்புடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம முகத்துக்கும் பிரதிபலிக்கக்கூடிய சக்தி இருக்கு அது மாதிரி தாமரை புஷ்பத்திலே சூரிய ஒளி பட்ட உடனே அப்படியே மறுபடியும் பிரதிபலிக்கு நான் அதை சொல்ற அதிகாலையிலே உன்னித்த சூரியன் உதிக்கிற போது பத்மாகர பரிமலனை பரிமலனை டச் பண்ணுது அது சூரிய ஒளியானது தாமரைய வந்து தொடுதே அப்படி தாமரைய தொடும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான மிக்சர் அதாவது நமக்கு நல்ல உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு செயற்கை அப்படிங்கிறார் இப்போ இந்த ஆஸ்பெஸ்டா ஸ்வீட்னு ஒன்று சொல்றோம் இந்த மாடுகளெல்லாம் நிப்பாட்டுறதுக்கு ஒரு சிமெண்ட் தகுடு மாதிரி ஒன்று போடுவான் அது வந்து கல்லில் உரிக்கிற நாறு தான் அது ஒரு வகையான கல்லை பொடி பண்ணி எப்படி சிமெண்ட் தயார் பண்றாங்களோ அது மாதிரி ஆஸ்பெஸ்டாஸ் தயார் பண்றாங்க இந்த ஆஸ்பெஸ்டாஸ்ங்கிற வார்த்தைக்கு ஜெர்மன் லாங்குவேஜில் சுண்ணாம்புன்னு அர்த்தம் இந்த ஆஸ்பெஸ்டா சீட் போட்டால் என்னடா ஆகுதுன்னா நாளாக நாளாக அதிலிருந்து கண்ணுக்கு தெரியாத சில துகள்கள் விழுகின்றன அந்த துகள அங்கே போய் வேலை செய்கிற மக்கள் சுவாசிக்கிறார்கள் சுவாசிக்கிற போது என்ன ஆகுதுன்னா லங் கேன்சர் வருதுங்கிற நுரையீரல புற்று நோய் வருது அனாரோக்கியமான ஒரு விளைவை கொண்டு போனது தாமரை புஷ்பத்தின் மேலே சூரியனுடைய வெயில் படுகிற போது ஒரு ஆரோக்கியமான சேர்க்கை ஏற்படுகிறது அந்த வாத்தாவரணம் இயற்கையானது ஒரு ரம்யமான சூழ்நிலையை அடைகிறது மக்களுக்கு நன்மை செய்கிறது மகரந்தத்திலே சூரிய வெயில் பட்டவுடனே ஏற்படக்கூடிய விளைவு இந்த மானிட உலகுக்கு நன்மை பயக்கிறது பரிமலனம் அப்படின்னா போய் தொடுதல் ஆவிர் பவத் பாதசோபகா ஆவிர் பவம் ஆவிர் பவித்தல் அப்படின்னு உள்ளிருந்து வெளிக்கிளம்புதல் இப்ப மனிதனுக்குள்ளே பகவான் சமயத்துல ஆவிர் இப்போ கம்பராமாயணத்துல இந்த பிரகலாதாழ்வான் வந்து இந்த தூண்டுலே எங்க அப்பா இருக்கிறாரு நரசிம்மன் சொன்ன உடனே இரணியன் உடனே நரசிம்ம பெருமாள் வந்தார் அத ஆவிர் சொல்றது அப்போ இந்த சொற்பொழிவை கேட்டுக்கிட்டு இருந்த போது ஒருத்தருக்கு செஞ்சு பக்கம் நரசிங்க பெருமாள் வந்துருச்சான் இவர் அவ்வளவு ரொம்ப அநியோன்யமா கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறார் அந்த கதைய அவ வந்து பிளந்தது தூண் வெளிப்பட்டது சிங்கம் அப்படின்ற போது இவர் அப்படியே மெய் செலுத்து பக்தியா இருக்கிற போது இவருக்குள்ள நரசிங்க பெருமாள் வந்து திடீர்னு எந்திரிச்சு அவர் சாதாரண கிராமத்து விவசாயி பயந்த மனுஷன் அவர் எந்திரிச்சுன்னு அப்படியே சிங்க மாதிரி கையை போச்சிட ஆ உடனே அங்கே இருக்கிற சில பேருக்கு பேரை குறிப்பிட்டு நீ என் கோயிலுக்கு வரேன்னு சொன்னி ஏன்டா வரல நீ என்னது சேரேன்னு சொன்னி ஏண்டா செய்யலை அதனால தாண்டா உன் மனைவிக்கு உடம்புக்கு முடியலை அப்படின்னு சொல்லி சில குறியெல்லாம் சொன்னோடனே எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆஹா நரசிம்மசாமி வந்துருச்சான்னு எல்லாம் விழுந்து கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பகமான செய்தி இதுதான் ஆவிர் இப்போ இந்த தாமரைக்கு உள்ளே சூரியனுடைய ஒளிப்பட்டு அங்கே சோபை ஒரு புதுவிதமான அழகு ஆவிர்விக்கிறது தாமரைக்கு அந்த சூரியனுடைய ஒளி படுறதுக்கு முன்னால இருந்த ஒரு ஒளியை விட இப்ப புதுவிதமான இப்ப அடுத்த சூரியனுடைய ரதத்தை ஓட்டி போகக்கூடிய தேரோட்டியான அருணனை பத்தி சொல்றார் அருணன் என்ன பண்றான் பக்தியா பக்தியினாலே மிகுந்த அன்போடு தியூ கேதஹா உருனா தொடப்பு தொடப்பையே கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் உத்கதி மேல் நோக்கி ரொம்ப ஈஸியா போறானா திவி ஆகாசத்திலே உங்களுக்கு தெரியும் வினத்தை என்பவளுக்கு இரண்டு பிள்ளைகள் ஒன்று அருணன் இன்னொன்னு வந்து கருடாழ்வார் இவங்க ரெண்டு பேரும் முட்டைக்குள்ளே இருக்கிற போது இந்த அருணன் இன்னும் வெளிப்படவில்லையே என்று அவசரப்பட்டு அந்த முட்டையை உடைச்சு பார்த்தாளான் அவன் அதுல இன்னும் தொடையெல்லாம் ஃபார்மாகாமல் இருந்தது அந்த நிலைமையிலே தோன்றினான் அதனால இடுப்புக்கு கீழே உடம்பு இல்லாதவன் அருணன் அவனே காசிய பேர் சூரியனுக்கு தேர்வட்டியா வச்சார் ஊருனா தொட கேதம்னா இழப்பு அந்த காலத்துலலாம் வந்து சாவு வீட்டுக்கு போறதுக்கு சொல்லுவாங்க ஒரு கேதம் திருநெலியில அங்கே போனேன் அப்படிமாங்க கேதம் அப்படின்னா இழப்பு இழவு அர்த்தம் கேத தொடை இழந்த இழப்பை பற்றியே எந்த விதமான கவலையும் திவி ஆகாயத்திலே எழும்புகிறான் எப்படி எழும்புகிறான் அப்படின்னா பக்தியினாலே நம்ம தளபதி இப்படி எல்லாம் தேரோட்ட வேண்டியிருக்கே அப்படின்னு நினைக்காம சந்தோஷமா அதை ஓட்டிட்டு போறானா மேலே ஒரு தொடை இல்லாதவனுக்கு எப்படி இவ்வளவு வேகமாக போக முடியும்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு போறானா செய்கிற காரியத்தை திருப்தியா சந்தோஷமா செய்யறானா மலேசியாவை பத்தி ஒரு பத்திரிகையில படிச்சுக்கிட்டு இருக்கிற போது ஒரு செய்தி வந்தது அதுல என்னடானா நம்ம ஊர் புராணங்கள்ல தான் சிரவணகுமாரன் ஒருத்தன் இருந்தான் அவன் தன்னுடைய குருட்டு தாய் தகப்பனை ரெண்டு கூடையில தொங்க விட்டு அந்த மூங்கியில தோல்பட்டையில வச்சு எங்க போனாலும் தூக்கிட்டு போவான் அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் கொடுப்பான் அப்படின்னு இந்த காலத்துல அந்த கதையை சொன்னோம்னா பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அடிக்க வருது ஏமா என்ன நினைச்சுட்டு இருக்கிற நானும் தூக்குவேன் நினச்சிட்டு இருக்கிறியா ஒழுங்கா கால காலத்துல அறுபது எழுபதுல பொட்டுன்னு போயிடு இந்த தூக்கி தெரிய நமக்க முடியாது இந்த காலத்தில் சொல்றாங்க சீனர்கள் தங்களுடைய வயது முதிர்ந்த பெற்றோர்களை இதே மாதிரி கூடையில வச்சு ஒரு தப்பையில வச்சு வெளியில உணவு விடுக்கி சாப்பாட்டுக்கு கொண்டு செல்கிறார்கள் கொஞ்சம் கூட ஒரு கஷ்டப்படாம அறுவருப்படையாம ஓல்டு ஹோம் அங்க வந்து இல்ல இருந்தா கூட சீனர்களுடைய பெற்றோர்கள் அங்க இருக்கிறது இல்லையா என்னடா காரணம் அப்படின்னா சீனாவில இது ஒரு நம்பிக்கை என்ன பாவம் வேணாலும் பண்ணு அம்மா பாவா கடைசி வரைக்கும் நீ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த பாவத்துக்கு மன்னி போடான்னு சொல்லி அவங்க நாட்டை மொதல் சொல்லுது கன்ஃபியூசிய போதனை அதனால சீனர்கள் அதை செய்யறாங்க அதனாலதான் என்னடா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அவன் கண்டதை பிடிச்சிட்டிங்கிறான் இருந்தா கூட அவன் வந்து அவன் நாட்டிலையும் வந்து முன்னேற்றம் அவன்கிட்டையும் தேஜஸ் இதெல்லாம் இருக்குதுன்னா அப்படி அப்ப அவர்கள் எப்படி பறிவுடன் தூக்குகிறார்களோ அதுபோல பக்தியா அன்போடு தெத்து ஊரு அதாவது தொ இல்லாது இருந்தும் கூட அவனது புனிதமான சேவையாக செய்கிறான் இந்த சேது தேசத்து மன்னர் இந்த சேதுபதி இருக்கிறாரே அவர் வந்து அமெரிக்காவை சுற்றி விவேகானந்தர் இந்து மதத்தை வெற்றிகரமாக முழக்கி திரும்பின போது அவர் சேரிட்டி விட்டு இறங்குற போது நீங்க முதல் உங்கள் ஸ்டெப்பு என் தலையில்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தலையில உக்காந்து ராமநாதபுரம் மகாராஜா சேதுபதி தன் தலையை காட்டினாரான் என் தலையில கால் வச்சு இறங்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் அவரை பல்லக்கெல்லாம் உட்கார வச்சிருந்த பல்ல தூங்கினாராம் குதிரைகளை அவழ்து விட்டு அவர் அன்புடன் வினதா அப்படின்னா வினத்தை கஷ்யபருடைய மனைவி கத்துருன்னு ஒரு மனைவி வினத்தைன்னு ஒரு மனைவி கத்துருவுக்கு பிறந்ததுலாம் பாம்பு வினத்தைக்கு பிறந்தது ஒ கருடன் இன்னொன்னு அருணன் அந்த வினத்தையினுடைய மகன் சூனு மகனாலே இந்த சூனுங்கிற வார்த்தையிலிருந்து தான் இங்கிலீஷ்ல சன்னுன்னு சொல்றோம் இல்லையா சூ என் மகன் அந்த வார்த்தை வந்தது இந்த வார்த்தை அங்க இருந்து அப்படியே பிரான்சுக்கு போய் ஜெர்மனிக்கு போய் லத்தினுக்கு போய் இங்கிலீஷுக்கு வந்திருக்கு கெல்டிக் லாங்குவேஜ் தான் நீங்க ஹிஸ்டரியா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சு பாருங்க ஆங்கில மொழி எப்போது ஏற்பட்டதுன்னா ஒரு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாலும் இங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜே கிடையாது அது ஒரு கெல்டிக் லாங்குவேஜ் இந்த ஆங்கிலோ லேண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டது பங்கிலாண்டு மாறியது ஆங்கிலோ லாங்குவேஜ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் என்று மாறியது அறநூறு வருஷத்துக்கு முன்னாலே ஓல்டு இங்கிலீஷின்னு ஒன்று இருந்தது அந்த ஓல்டு இங்கிலீஷெல்லாம் நாங்கள் படிச்ச தொலைணும் எங்களுக்கு தலையெழுத்து நாங்கள் எம்ஏ இங்கிலீஷ் எடுத்துருந்தபோது ஓல்டு இங்கிலீஷ்னு ஒரு பேப்பர் அதை படித்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மாதிரியே இருக்காது அதை நாங்கள் கரெக்டாக மனப்பாடம் பண்ணி மாடர்ன் இங்கிலீஷில் எழுதி காட்டணும் அது மாதிரி அப்போ வந்து முழுக்க முழுக்க அது ஃப்ரெஞ்சு ஜெர்மன் லாட்டின் மூன்று மொழிகளுடைய கலவையாக அது இருந்தது அப்புறம் மிடில் இங்கிலீஷ் வந்தது அப்புறம் மாடர்ன் இங்கிலீஷ் வந்தது அப்படி இந்த சூனு என்பது மகன் என்பதை குறிக்கக்கூடிய சொல் அந்த மேல்நாட்டு மொழிகளுக்கு போய் பிரமி லாங்குவேஜஸ்க்கு போய் இன்னைக்கு இங்கிலீஷில் வந்து சன் அப்படின்னு வந்துரு வினத்தா சூனுனா வினத்தையனுடைய மகனாலே அதாவது அருணன் அந்த தேரை அப்படி ஓட்டுறான்னா ரொம்ப சந்தோஷமாக அவன் ஓட்டிகிட்டு போகிறான் அழகர் கோவிலில் குதிரை மேலே அழகர் வருவார் சுந்தரராஜ பெருமாள் சித்திர மாசத்தில் அவர் வந்து மற்ற நாடுகளில் மூலவராயிருந்து சுந்தரராஜ பெருமாள்ங்கிற பெயரோடு சேவை சாதிக்கிற போது மக்களுக்கு அவ்வளோ பிரியமில்லை அவர் கள்ளர்களுடைய தெய்வமாக கள்ளர்களுக்குரிய அழகராக கள்ளழகராக யாதவர்களால் மிகவும் மெச்சப்பட்டு கொண்டாடப்பட்டு அங்கே அழகர்கோவிலிருந்து பதினான்கு மைல் தூரம் பட்டாசாரியில் சுமக்கப்பட்டு மதுரைக்கு வந்து ஆத்திர இறங்குறாரு பாருங்க அதை பார்க்கறதுக்கு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கும் ஏன் இதே ஊர்ல தானே இதே பெருமாள் இருக்கிறாரு இப்ப மட்டும் என்ன விசேஷமா போய் பாக்குறீங்கன்னா அந்த குதிரை மேல வர்ற அந்த சுந்தரராஜ பெருமாள் அழகரை பார்த்தா வாழ்க்கையில் எது தொட்டாலும் ஜெயம் என்று பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த காலத்துல திருவள்ளுவருடைய திருக்குறளுக்கு ஒரே எழுதின பத்து ஆசிரியர்கள் ஒருத்தர் பரிமேல் அழகர்னு பேரு அந்த பரிமேல் அழகருங்கிறதுக்கு அர்த்தம் என்ன யோசனை பண்ணி பாருங்க பரி பிளஸ் மேல் பிளஸ் அழகர் பரினா என்ன குதிரை குதிரை மேல் அழகர்னு அர்த்தம் அந்த அழகர் கோயில் சுந்தரராஜ பெருமாளுக்கு வேண்டிட்டு பிறந்த பிள்ளை அவரு எப்படி வேண்டியிருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா உன் பேரை வைக்கிறோம் பரிமேல் அழகர்னு வைக்கிறோன்னு அந்த பேரை அவர் வந்து கடைசி வரைக்கும் மாத்திக்கல அவர் வளர்ந்த பிறகு காஞ்சிபுரம் உலகிழந்த பெருமாள் கோயிலில் பட்டாச்சாரியாக இருந்தார் பெரிய பேர் அறிஞர் திருக்குறளுக்கு எழுதப்பட்ட பல்வேறு உரைகளில் அவர் உரை தான் தி பெஸ்ட் என்று சான்றோர்களால மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இப்படி அந்த குதிரை வாகனத்தில் பெருமாள் வரும்போது அந்த குதிரையும் மேன்மை அடைகிறது அந்த குதிரை மேல வர்றத சந்தோஷமா பெருமாள் நினைக்கிறேன் இங்கே அருணன் தேரோட்ட அவன் வந்து பயணிக்கிறான் வினத்தான் சொன்னா நீயமானஹ நீயமானஹ அப்படின்னு சொன்ன கொண்டு செல்லப்படுதல் தூக்கி செல்லப்படுதல் அதாவது நய நீய இதெல்லாம் வந்து கொண்டு செல்லப்படுதல் பீயிங் லிப்டெட் பீயிங் கேரிடு அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி தூக்கி சுமப்பதுக்கு பல்லக்கு தூக்கி சுமக்கிறதுக்கும் சொல்லலாம் வாகனம் தூக்கி சுமக்கிறதுக்கும் சொல்லலாம் சமயத்தில் இந்த வாயு வாயு பகவான் வந்து பல வாசனைகளை சுமந்து வருகிறான் ஒரு தோட்டத்தை தாண்டி வாயு வரும்போது மல்லிகை மனம் ரோஜா மனம் எல்லா முல்லை மனம் எல்லா மனத்தையும் சுமந்து வருகிறான் அதனால வகதி இது இது வாயு வகதி என்றால் சுமக்குறவன் அர்த்தம் வாகனம்ங்கிற வார்த்தை இப்படி தான் வருது இந்த வாயு அப்படிங்கிறத பற்றி கேள்விப்படும் போது ஒரு சின்ன சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா வைஷ்ணவத்தில் இன்னைக்கு இந்தியாவில் முக்கியமான சம்பிரதாயத்தில் மத்வாச்சாரியாருடைய வைஷ்ணவ சம்பிரதாயம் ஒன்று இருக்கு இந்த மத்வாச்சாரியார் அங்கே கர்நாடகாவிலே தோன்றி அங்கே கர்நாடக மக்களுக்கு வைணவத்தை பரப்பினார் ஒரு நாள் அவர் வழக்கமாக அவர் பூஜை பண்ணுற போது என்ன பண்ணுவாரா பூஜை அறிக்கையில் போனோடனே கதவை சாதிவார் தான் பண்ணுற பூஜை மற்றவர்களுக்கு தெரியப்படாது நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்னா பூஜை ஹாலில் வச்சு பூஜை பண்ணும்போது மணியை ஓங்கி அடிப்போம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கெல்லாம் கேட்கட்டும் நாங்களும் பூஜை பண்ணுறோன்னு அப்படின்னு சொல்லி ஓங்கி அடிப்போம் அந்த மாதிரிலாம் வேலை அவர் கிடையாது கதவு தாப்பா போட்டு உள்ளே என்ன நடக்குதுனே தெரியாது ஒரு தடவை என்னாச்சு அவர் பூஜை பண்ணும்போது கா தாப்பா மறந்துட்டார் போய் பூஜையில் உக்காந்துட்டார் அப்படி பூஜையில் உக்காந்த போது என்ன ஆச்சுன்னா அவருடைய பிரதான சீடர்களில் ஒருத்தர் திருவிக்கிரம பண்டிதாச்சாரியார்னு ஒருத்தர் அவர் அந்த பக்கமாக வந்தால் பூஜை அறைகள கசம்பச கசம்பசான பேச்சு சித்தம் கேட்குது அவர் யோசனை பண்ணார் நம்ம குரு தனியாக தானே உள்ளே போனார் உள்ள ஏகப்பட்ட பேர் பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா கதவு திறந்திருக்கு அரைக்காமசி திறந்திருக்கு வழக்கமாக லாக் பண்ணுறவரு இன்னைக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு லேசாக எட்டி பார்த்தார் யாருக்குமே ஏற்படுற ஒரு பலவீனம் ஒரு அரைக்கு உள்ள யாராவது கதவு சரியாக சாத்தப்படலைன்னா லேசாக எட்டி பார்க்கறது நமக்கு ஒரு டெண்டென்சி அவர் எட்டி பார்த்தார் பல பேர் மாதிரி தெரிஞ்சது சத்தம் போடாமல் மெல்ல இன்னும் கொஞ்சம் தள்ளினார் உள்ள பார்த்தா ஒரு அற்புதமான காட்சி என்னடா ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருக்கிறார் அவரு கை நிறைய புஷ்பத்தை வச்சு ஓம் ஸ்ரீராமாயணம ஓம் ராகவாய நம அப்படின்னு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்சம் திறந்து பார்த்தா அவர் எங்க புஷ்பம் போடுறாரோ அங்க ராமரே உக்காந்துருக்கார் என்னடா இது உள்ள போனது நம்ம குரு அனுமாரும் ராமரும் எங்கே இருந்து வந்தாங்க அப்படின்னு யோசனை பண்ணி கொஞ்சம் நல்லா திறந்து பார்த்தா அடுத்தாப்புல பஞ்சபாண்டவர்களில் ஒருவனாகிய பீமன் உட்கார்ந்துருக்கிறான் அவன் என்ன பண்றான் அவன் கை நிறைய பூவெடுத்துக்கிட்டு ஓம் ஸ்ரீ அச்சுதா எனம ஓம் அனந்தாய் நமக ஓம் கிருஷ்ணா ஓம் வசுதேவாத்மகாயனம பார்த்தா அங்க கிருஷ்ணன் உட்காந்துருக்கான் அங்க ஆஞ்சநேயர் வந்து புஷ்பத்தை போடுறாரு ராம் இருக்கு இங்க பீமன் புஷ்பத்தை போடுறான் கிருஷ்ணன் இருக்கு இன்னும் எட்டி பார்த்தா மத்வாச்சாரியார் அவர் கையில வந்து புஷ்பம் இருக்கு அவர் என்னடா போடுறான்னா ஓம் வியாசா நமக அப்படின்னு வியாசர் வேத வியாசர் உட்கார்ந்துருக்காரு அவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு உள்ள ஆறு டிக்கெட் இருக்கு இதை பார்த்தார் ஆஹா இதை நம்ம பார்க்க கூடாதுன்னு சொல்லி தாண்டா இவர் டெய்லி தாப்பா போடுறாரு இந்த தரிசனம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு பகவானா பார்த்து இப்படி திருவுள்ள உகந்துட்டான் அதெல்லாம் ரைட்டு மத்வாச்சாரியர் உட்கார்ந்து இருக்கிறாரு வேதவியாசுரை பூஜை பண்றாருன்னு அதை புரிஞ்சுக்க முடியுது இந்த ரெண்டு டிக்கெட் ஏன் வருது பீமன் இங்கிருந்து வந்தான் அனுமன் இங்கிருந்து வந்தான் ஏன் வந்தாங்க ராமனும் கிருஷ்ணனும் எதுக்காக வர்றாங்க அப்படின்னு அப்படியே சென்னையில் உட்காந்து யோசனை பண்றது எட்டி பார்க்கறது யோசனை பண்றது எட்டி பார்க்கறதுமா இருக்கிறாரு திடீர்னு அவருக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது என்னடா அப்படின்னா ஆஹா இந்த அனுமானும் வாயுடைய குமாரன் பீமனும் வாயுடைய குமாரன் நம்ம மதுவாச்சாரியாரும் வாயு வம்சமா பிறந்தவர் சொல்லுவாங்க மத்வாச்சாரியார் என்ன பண்ணுவார ஒரு தடவை ஐம்பது பேர் தூக்கக்கூடிய ஒரு பாறையை தனியான தூக்கி வச்சுட்டாரான் இந்த மலைய குண்டு வச்சு வெடிச்சு பாறையை செதுக்குவாங்க வேலை பாட்டுங்க கருமருந்து வச்சு மலையை தகக்கிறது அந்த காலத்திலேயே உண்டுங்க நீங்க நினைக்கிற மாதிரி வெள்ளக்காரம் வந்தப்பறதான் நமக்கு தெரியும் நினைச்சிட்டு இருக்காதீங்க காளிதாசன் காலத்துல ஏன் இன்னும் அதுக்கு முன்னாலேயே கூட மலையில வந்து கருமருந்து வச்சு மலையை வெடிக்க வச்சு பாறைகளை பிளந்து அதுல வீடு கட்டுறது கோயில் கட்டுறது நம்ம ஆளுக்கு தெரியும் அது இருக்கு அதரோட சொல்லப்பட்டிருக்கு அதுல இருந்து ஒரு செக்ஷனை தெரிஞ்சுக்கிட்டுதான் ஹிட்லர் வந்து அணுகுண்டெல்லாம் செஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த கருமருந்து வச்சு வெடிச்சு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு லேபரேஸ் பெரிய பாறையை நகர்த்தி கொண்டு போறக்கா முயற்சி பண்றாங்க ஒரு உயரமான கிரேடியன்ட்ல அவளால் முடியல தூக்கு தூக்கு ம் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க இவர் மரத்தடியில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா கண்ணு முடிச்சு பார்க்கறாருங்கன்னா சத்தம்னா விஷயம் புரிஞ்சு போச்சு ஒன்று கிட்டு கிட்டுன்னு அப்பா கொஞ்சம் தள்ளுங்க எதுக்கு தள்ளுங்க நாங்கள் எல்லாம் தள்ளிட்டா அந்த பார்க்கும் அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு உடனே எல்லாரும் கையை விட மனசு இல்லாமல் ஒரு கையை பிடிச்சிட்டு ஒரு கையை விட்டாங்க ஏன்னா பெரியவர் சொல்றாரு அவங்களுக்கு என்ன நினைப்புனா ஏதோ மாந்திரிகமாக ஒரு வேலை செய்யப்படாது போல் இருக்கு அது ஆகாசத்தில் பறக்க போகுது போல் இருக்கு இந்த ஐம்பது ஐம்பத்தஞ்சு பேரும் கையை எடுத்த உடனே இந்த மதுவாச்சாரியார் ரெண்டு கையினாலும் அந்த பாறையை தூக்கினார் எப்படி தூக்குனாருனா வக்கோலாலே செய்யப்பட்ட ஒரு மூட்டையை தூக்கிற மாதிரி அனாயாசமாக அப்படி தூக்கி எங்கப்பா வைக்கணும்னு கேட்டேன் அந்த பாறையை தூக்கி தலைக்கு மேலே பிடிச்சிருக்கிற போது பேச்சு எப்படிதான் வருதுடானா நார்மலாக வருது இப்ப நாமெல்லாம் ஒரு கனமான ஜாமான் தூக்கி தலையில் வச்சிருங்க சொல்லுங்க அவங்க ஜன்னி உந்திருச்சு அங்கேயே இது என்ன மனுஷன் தானா இது பேயா பிசாசான்னு தெரியல அதுல ஒருத்தனை சுதாரிச்சு இந்த அங்க வைக்கணும் அப்படின்னு ரொம்ப அனாயாசமா கொண்டே வச்சுட்டார் அன்னையில இருந்து அவருக்கு இப்படி ஒரு பிரியாதி ஆச்சு என்ன யா ஒரு பிராமணன் பருப்பு சாப்பிடுற மனுஷன் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாத ஆளு சதா சர்வகாலமும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளு இவரு பாடி பில்டிங் பண்ணி யாரும் பார்த்ததில்லை எந்த ஜிம்னாசியத்துக்கும் இவர் போனது இல்ல எப்படி தூக்குறாரு அப்படின்னு ஆச்சரியமா அவருக்கு அப்படி ஒரு புகழ் பரவி இருந்தது அன்னைக்கு இந்த திருவிக்ரம பண்டிதாச்சாரியார் அதை புரிஞ்சுக்கிட்டார் எப்படி ஆஞ்சநேயர் வாயுவுக்கு புத்திரணும் அதே மாதிரி எப்படி பீமன் பீமன் வாயுவுக்கு புத்திரனும் அதே மாதிரி மத்வாச்சாரியாரும் வாயுவுக்கு புத்திரன் என்று தெரிந்து கொண்டார் அங்க வேதவியாசர் உட்கார்ந்த வியாசருங்கிறது யாரே சாட்சாத்து நாராயணன் தானே விஷ்ணு தானே வந்து வியாசனா பிறந்தார் என்ன பண்ணார் அவர் பூஜை முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள குபு குபு குபு குபன்னு எழுதினார் அவருக்கு திருவிக்கிரம பண்டிதாச்சாரிய சம்ஸ்கிருதத்துல பாட்டு துள்ளி விழும் யோசனை இல்லாம அதை எழுதினார் அதுக்கு பேர் வாயுஸ்துதி ஒரே வாயு பகவான் இப்படி மூன்றாக பிரிந்திருக்கிறார்கள் அதை கொண்டு வந்து ஒரு படிச்சு பார்த்துட்டு என்னப்பா சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பீமனை இழுத்து இருக்கிற அனுமான இருக்கிற என்னையும் சேர்த்திருக்கிறேன் என்ன செய்தி அப்படின்னா வாயித்தானு அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா ஓஹோ நான் என் கதவு தாப்பா போல இருக்கு அப்படின்னு கண்டுட்டார் சரி நீ எழுதினது எழுதினதா இருக்கட்டும் அது வேஸ்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை சம்புட்டீகரணம் பண்ணணும்னு நினைச்சாரு சம்புட்டீகரணம் பண்ணதெல்லாம் சம்புடம் டப்பா இந்த பிராமணர் அகங்கள்ல போனேன்னா இந்த இவ்வளவு பெருசுக்கு எவர் சொல்லுற டப்பா இருந்தால் அதுக்கு சம்புடம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த வாயுஸ் என்ற புத்தகத்தை சம்புடத்துல பத்திரமா வைக்கணும் மேலே ஒரு லெட்டு கீழே ஒரு லெட் பாதுகாப்பு பண்ணணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் லக்ஷ்மி நரசிங்க பெருமானுடைய கைவிரல் நகங்களை பத்தி ஒரு ஸ்லோகம் எழுதி முன்ன ஒன்று பின்ன ஒன்று வச்சு இதான் சம்புட்டிக்கிறணும் அதனால் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுடைய கருணை இது இருக்குது இந்த ஸ்ரோத்திரத்தை யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நரசிம்ம பெருமாளுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை சிஷ்யன் கையில் கொடுத்தார் அது அன்று முதல் இன்று வரை பிரசித்தமாக இருக்கிறது அதுக்கு வந்து இந்த பெருமாளுடைய அருள் சேர வேண்டும் என்று மத்வாச்சாரியர் சொன்னதுனால வெறும் வாயு ஸ்துதிங்கிற பேரானது ஸ்ரீ ஹரிவாயு ஸ்துதி என்று ஆயிற்று அது சும்மா ஒரு இருபது இருபது ஸ்லோத்துக்குள்ள இருக்கும் இது வந்து ரொம்ப பிரசித்தமான சாஸ்திரம் இதை வந்து பாராயணம் பண்ணினா நரசிங்கபெருமாள வழிபட்ட மாதிரி சுதர்சனர் வழிபட்ட மாதிரி உடனே பிரச்சனைகள் தீரும் ஆசைகள் நிறைவேறும் மேஜிக் மாதிரி பிடிக்கும்னு சொல்லுவாங்க தொண்ணூத்தி இரண்டாவது ஸ்லோகம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா ஏழு எட்டு ஸ்லோகம் முடிச்ச பிறகு இது முடிஞ்சு போகுமே புதன்கிழமைக்கு அதை வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம உண்மை தொண்டர் திரு கே பாலசுப்ரமணியம் சஜஸ்ட் பண்ணினார் எப்பவுமே அட்வான்ஸ் சிந்திக்கிறவர் அடுத்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு நானும் அதை பத்தி யோசனை பண்ணி பார்த்தேன் இது ரொம்ப பிரசித்தானது பிரபலமானது அதை வேணா நடத்தலாமே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறேன் அதுக்கு அவர் என்ன சொன்னாருக்கு ஏழு எட்டு வாரம் இருக்கு அதாவது ரெண்டு மாசம் இருக்கு இந்த ரெண்டு மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் இந்த புத்தகம் வாங்குறதா இருந்தா இப்பவே மார்ச் முடிய போறது ஏப்ரல் மே மாசத்துல அடுத்த வருஷத்துக்கு வேண்டிய டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்றதுக்கு ப்ரெஸ் எல்லாம் பிஸி ஆயிடும் இந்த புத்தகம் இப்பவே ஆர்டர் கொடுத்தா தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன நீங்க நடத்துறதாக இருந்தா ஜனங்கள்கிட்ட சொல்லிடுங்க ஏப்ரல் மாசம் முதல் வாரத்துக்குள்ள அந்த புத்தகத்துக்கான பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டா நான் ஒரு வாரத்தில் வரவழைப்பேன்ங்கிறாரு பணம் ஒன்று லட்சமோ கோடியோ ஆயிரமோ நூறோ இல்லை அது இருபதோ இருபத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் இருபது ரூபா ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருப்பீஸ் நீங்கள் வந்து பட்டர் மசாலா தோசை சாப்பிட்டீங்கன்னா இருபது ரூபா போச்சு அன்னையோடு போச்சு ஆனால் இது வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஆயுதவும் கிடைக்கும் உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு நன்மை செய்யக்கூடியது அதனால் திரு டி கே பாலசுமணி உங்களுக்கு தெரியும் அவருக்கு இன்றைக்கி கொடுக்கணுங்கிற அவசரம் இல்லை ஏப்ரல் மாதம் முதல் வாரத்துக்குள்ளே இந்த இருபது ரூபாய் கொடுத்து உங்கள் பேரும் பதிஞ்சுக்குங்க அப்புறம் புஸ்தம் ஆர்டர் பண்ணிடுறேன் இது லோக்கலில் கிடைக்கிற புஸ்தகம் இல்லைங்க இது அவர் வந்து வரவழைக்கணும் அங்கேருந்து ஸோ அப்புறம் நான் அப்போவே கொடுக்காமல் போனேன் அப்படின்னு சொல்லி ஸ்டெண்ட் அடிக்காமல் எப்போயோ கொடுத்துருங்க அது எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த நியமான வாயு என்பவன் சுமப்பவன் வகதி வாயுன்னு சொன்னோடனே எனக்கு அந்த நினைவு வந்துடுச்சு இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு நான் சொன்னேன் சப்த அஸ்வ ஆப்தோ ஜந்தி சுதிரைகளாலே இழுக்கப்படுகிறவன் அவன் ஆப்த என்றால் அடைந்த அபராந்தம் என்றால் திசை கோடி இந்த சூரியனுடைய ரதமானது ஒரு கோடியில ஆரம்பிச்சு இன்னொரு கோடியில போய் முடியுது இல்லையா அப்படி எல்லா திசைகளுக்கும் போகுதான் அந்ய அதிகம் அதர எந்யோ ஜகந்தி ஜகந்தினா உலகங்கள் அந்யனா மற்ற மற்ற உலகங்களை அதிகமாக கீழே தள்ளி தாண்டி அவன் போறான்னா அப்படி போற போது என்னடா ஆகுதுன்னா சுதோ அலம் அலம்னா நன்கு போதுமான வரை அலம்ங்கிற வார்த்தைக்கு எனப்னு அர்த்தம் ஆக்சுவலா இந்த இடத்துல போதுமான வரை நன்குன்னு அர்த்தம் இப்ப வந்து கேரளாவில் போய் நீங்க ஹோட்டலில் சாப்பிட போறீங்க வச்சுக்கோங்க அங்க வந்து சாதத்தை போட்டு மதியம் அப்படிமா என்னவன் மதியோ மிதியோன்னு விட்டுருக்கிறான் அப்படின்னு மொழிக்காதீங்க மதியின்னா போதும்னு அர்த்தம் அது மாதிரி சம்ஸ்கிருதத்தில் அலம் அப்படின்னா போதும்னு அர்த்தம் கர்நாடகாவில் அங்கே வந்து சாக்கு அப்படின்னா போதும்னு அர்த்தம் பேக்கு அப்படின்னா வேணும்னு அர்த்தம் முத முதல் நம்ம தமிழ்நாடு ஓட்டலுக்கு போயிருக்கிறான் போய் அவன் கன்னடமே தெரியாமல் அவன் காமிச்சு காமிச்சு கேட்டுருக்கான் இட்லியை காமிச்சு அதுனா வடையை காமிச்சு அதுன்னு இருக்கிறான் உணர்ந்து கொடுத்தான் கடைசியில் வந்து அவன் கேட்டிருக்கான் சாகா பேகா அப்படின்னு கேட்டிருக்கான் இப்ப பாத்தான் நமக்கு மொழி தெரியாதுன்னு காட்டிக்கிட்டான் அசிங்க முடா அப்படின்னுட்டு சாக்குல ரெண்டு பேக்கில ரெண்டு கொடு அப்படின்ட்டான் அதாவது ஒரு மொழி முழுக்க தெரியாட்டி கூட நமக்கு அடிப்படையான சில சொற்களை தெரிஞ்சுக்கணும் அள்ளினா கன்னடத்துல அங்கே தெலுங்குல அக்கடானா அங்கே அந்த மாதிரி சில அடிப்படையான வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாநிலத்துக்கு போன பிரச்சனை இருக்காது அதனால நான் பிற மொழி சொற்கள் ஒரு மொழியிலே கலப்பதை நீங்கள் கெடுக்காதீர்கள்னு சொன்னேன் ஒரு தடவை நான் மதுரையில் இருந்தபோது ஒரு ஆந்திராவிலிருந்து ஒரு பஸ்ஸு டூரிஸ்ட் பஸ் வந்துச்சு அதில் உள்ளதில் தெரிப்பான் ஒரு இளைஞன் வந்து என்ன கேட்டான் விஷ்ணு மந்த்ராலயம் எக்கடை உந்தி அப்படின்னு கேட்டான் அவன் கேட்கும்போது என்ன பண்ணிட்டான் சைகையில் இப்படி காமிக்கிறான் இப்படி காமிச்சு விஷ்ணு மந்திராலயம் எக்கடை அப்படின்னா நம்ம கொஞ்சம் தெலுங்கு வரும் ஆனால் அவனுக்கு தெலுங்குலையே பற்றி சொல்லிட்டேன் பக்கத்துல இருக்குது கூட பெருமாள் கோயிலு அதை நீ சுந்தராஜ பெருமாள் போய் பாரு ரொம்ப அதி சுந்தரமையான மூர்த்தி வெள்ளிரண்டி அப்படின்னு சொன்னோட அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் விஷ்ணு பகவானுடைய கிருபைதான் நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போனான் இப்ப அவன் வந்து இந்த விஷ்ணு வார்த்தையை தெரிஞ்சிருந்ததுனால இங்கே அவனால கூப்பகோட்ட அந்த விஷ்ணுங்கிற வார்த்தை எல்லா மொழியிலும் இருக்குல்ல மந்திராலயம்ங்கிற வார்த்தை எல்லா மொழியிலையும் இருக்குதுல்ல அப்படி இல்லாம நம்ம சுத்தமா பில்டர் பண்ணி தான் பேசுவோம் திருமால் கோயில் அப்படிதான் பேசுவோம் அப்படின்னா நீங்கள் போய் ஆந்திராவில் போய் திருமால் கோவில் எங்கே உள்ளது அப்படின்னா சீட்டில் கொடுப்பான் அவனுக்கு என்ன தெரியும் ஒன்றுமே புரியாது அதாவது அந்த காலத்தில் தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா கூவம் குறுகி கூரை குணர்ந்தேன் அப்படின்னா கூவம் குறுகி கூரை குணர்ந்தேன்னு சங்க இலக்கியத்தில் பேசுவான் அதுக்கு என்னடா அர்த்தம்னா கடைக்கு போய் வேட்டி வாங்கிட்டு வந்தேன்னு அர்த்தம் கூவம்னா கடை குறுகினா போய் கூரைனா வேட்டி குணர்ந்தேன்னா கொண்டு வந்தேன்னு அர்த்தம் அதனால வந்து பிற மத மொழி சொற்கள் எல்லா மொழியிலையும் கலக்கிறது எல்லா மொழிக்குமே நல்லது மனிதன் வளர்ச்சி மொழிக்காக மனிதன் தன் வளர்ச்சியை கெடுத்துக்கொள்ள அடுத்த இங்கே அலம் என்றால் போதிய அளவு ஸ்துதஹா அவன் துதிக்கப்படுகிறான் யாரால தேவைகி தேவகா சகா தேவர்கள் சூரிய தேவன் பாயாத்த பிறகு உங்களை காக்கட்டும் அவன் எப்படி போறான் பாயாத்தனா காக்கட்டும் அப்புறம் இவ முரத்தி அக்னாம்பீர் முராராத்தி அப்படின்னா முரண் என்ற அசுரனுடைய எதிரி முரகா ஒரு வார்த்தை ஆராத்தி ஒரு வார்த்தை ரெண்டும் சேரும் போது முராராத்தி அதாவது முரண் என்ற அசுரனுடைய எதிரி யாரு கிருஷ்ணன் முராராத்தி முராராத்தி எப்படி இருக்குன்னா இவ இன்னொரு விஷ்ணு போல் காட்சி அளிக்கக்கூடிய இந்த சூரியனுங்கிறார் அப்புறம்னா இன்னொரு முராராத்தின்னா விஷ்ணு இவனா போல யாரு என்றால் அக்னாம் பதிகி அஹ்னா அப்படின்னு சொன்ன நாள் பத்தினா தலைவன் நாளுக்கு தலைவன் அந்த நாளுக்கு தலைவனாகிய இந்த சூரியன் வகா உங்களுக்கு பாயாத்து நன்மை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுற இது வந்து சூரியனுக்கு வரக்கூடிய அர்த்தம் இவ்வளவு சொன்னேன் இப்போ இதே அர்த்தம் விஷ்ணுவுக்கு வரக்கூடிய வகையில் பாடியிருக்க அதுக்கு வந்து பதம் வேற மாதிரி பிரிக்கணும் கண் விழித்து எழுந்த திருமகள் எப்பவுமே மனைவிக்கு என்னடா இழக்கணும் இந்த நாட்டுல அப்படின்னா பின் தூங்கி முன்னெழுவாள் பத்தினி அதுக்கு சினிமால விளக்கம் கொடுக்கறான் முதுகு பின்னால தூங்கி மூஞ்சிக்கு பின்னால முடிக்கணும் அப்படின்ட்டு அதாவது கணவன் தூங்குற வரைக்கும் இவன் முழிச்சிருந்து அவனுக்கு எல்லா பணிபடையும் செய்துட்டு அவன் தூங்கின பிறகு தூங்கி அவன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாலே இவ எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த காலத்துல பொம்பளைங்கெல்லாம் வேலைக்கு போறாங்க யாரு முதல்ல எழுந்திரிச்சு யாரு காப்பி போட்டு கொடுக்குறதுங்கிறது பெரிய பிரச்சனை நேற்று திங்கக்கிழமை நான் காப்பி போட்டு கொடுத்தேன் இன்னைக்கு செவ்வா நீ போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் வச்சுக்காங்க ஆனா அந்த கால பாரம்பரியப்படி திருமகள் பெருமாளுடைய மனைவி என்ற ஸ்தானத்துல இருப்பதனாலே பெருமாள் யோக இருக்கிற போது இவள் முதல்ல எழுந்திரிச்சிட்றாடான் எழுதிருச்சு என்ன பண்ணா பிராக உன்னித உன்னிதிரனா இந்த இடத்துல உன்னிதிரங்கிற வார்த்தைக்கு கண் பத்மாகர பரிமலனா பத்மனா பத்மத்தில் அமர்ந்து திருமகள் அவளுடைய கரம்னா கை பரிமலனா என்றால் தொடுவது அவளுடைய கரம் ஸ்பர்சிப்பதனாலே ஆவிர் பவத் பாத பாத அழகு பெருமாளுடைய பாதத்தின் சோபையானது அழகானது ஆவிர் பவிக்கிறது அப்படிங்கிறாங்க பெருமாள் நீள நிறத்தில் இருக்கிறார் இந்த அம்மா கை சிக்சவே இருக்கு உருக்கி ஓடவிடப்பட்ட தங்கம் போல இந்த அம்மாவுடைய நிறம் உள்ளங்கை சிகப்பா இருக்கு இந்த அம்மா பக்கத்தில் உட்காந்து அந்த உள்ளங்கால் அப்படி பிடிக்கிற போது என்ன ஆகுதுரானா இந்த சிகப்பும் பெருமாள் பாதத்தினுடைய சிகப்பும் உன்னோட ஒன்னு பிரதிபலிச்சு அந்த பாதத்துக்கே ஒரு தனி அழகு வந்துருது இவள் கரங்களே புஷ்பம் போல இருக்கு அந்த விரல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முட்டு தெரியாதபடி அப்படி பஞ்சு மாதிரி நீளமா கோனிக்கல் பிங்கர்ஸுமா இந்த விரல்கள்ல பலவகை உண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிங்கர்ஸ் பிலாசபிக் ஃபிங்கர்ஸ் சைக்கிக் ஃபிங்கர்ஸ் கோனிக் ஃபிங்கர்ஸ் சொல்லுவோம் கோனிக் ஃபிங்கர்ஸ் அப்படின்னா இந்த விரல் எல்லாம் அடியில் தடிமனா இருந்து நுனியில் அப்படி ஷார்ப்பா போவோம் சேர்த்து வச்சா கேப் தெரியாது பெரும்பாலும் சினிமாக்காரங்களுக்குலாம் அப்படி இருக்கும் இந்த சினிமா நடிகைகள் கையை அப்படி க்ளோஸ் அப்பில் கேமரா கிட்ட வைப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க விரல் அப்படி பயிராட்டமாக இருக்கும் அடிப்பகுதி தடியா நுனி பகுதி அவங்க எல்லாம் பேர் அவங்களுக்கு கலை உணர்வு அதிகமாக இருக்கும் கலையில நாட்டமா இருக்கும் இவள் திருமகளுக்கு அந்த மாதிரி இருக்குது விரல்கள் அழகான விரல்கள் அதை வந்து வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பெருமாளுக்கு பாதசோபை அதிகரிக்கிறது அப்போ அந்த பரிமலனம் பத்மாபனுடைய கரங்கள் பரிமலனாம் ஆவதனாலே ஆவிர் பவத் பாதசோபகா பெருமாளுக்கு அதிகமாக பாதசோபை அதிகரிக்கிறது பக்தியா பக்தியான அன்புடன் தெக்தேதம் உரு மாதிரி வரணும் முதல்ல வந்து உருகேதம்னா தொடை இல்லாதனு அர்த்தம் இங்கே உருகேதம் என்பது தொடை வலியே இல்லாதபடி தெக்தகா உத்கதி யாருன்னா கருடாழ்வார் கருடாழ்வார் பெருமாள தூக்கிட்டு போறாரு அவருக்கு வலிக்குதா வலிக்கல ரொம்ப லகுவா இருக்குதான் கருடனுக்கு பெருமாள் பாரமா இருக்கப்படாதுன்னு சொல்லி பெருமாள் என்ன பண்றாருன்னா கருடன் மேல உட்காரும் போது தன்னுடைய பாரமே அவருக்கு தெரியாதபடி சிறகாட்டமா உட்கார்ந்து இருக்கிறாராம் அதனால கருடனுக்கு ஒரு தடவை அகம்பாவம் வந்துருச்சான் என்னடா என்னெந்த உலகம் எல்லாம் பெருமாளை பெருசா பேசுறாங்க பதினான்கு உலகங்களையும் இவருடைய வயிற்றுக்குள்ள இருக்கலாம்ல அப்பேற்பட்ட பெருமாளை நம்ம அனாயசமா கோழி அரக மாதிரி தூக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க உடனே பெருமாள் என்ன சொன்னாரா கருடன விட்டு இறங்கினர் நீ தூக்க இந்த பெருவர்கள் மட்டும் வைக்கிறேன் அப்படின்னா இந்த பெருவர்களுடைய வயிறை தாங்க முடியாம அவர் ஈரேழு பதினான்கு உலகங்கள் தாண்டி கேள்வி நரகத்துல போய் விழுந்துட்டார் அப்புறம் அங்க இருந்து கூப்பாடு போட்டாரான் என்ன இப்படி ஹெட் ஆபீஸ்ல இருந்து டீப்ரமோட் பண்ணி விட்டீங்களே என்ன செய்தி அப்படின்னு அங்கதானே கடை அப்படின்னு பத்து வருஷம் அளவுட்டு பத்து வருஷம் கழிச்சு அவருக்கு ரிலீஸ் கொடுத்தாரான் அப்ப அவர் சொன்னாரான் என்டைய நீயா என்ன சுமக்குற நான் தானா உன்னையும் சேர்ந்து சுமக்குறேன் நீ ஆகாசத்துல பறக்கிற போது உன்னை பறக்க வைக்கிறவன் அப்படின்னு சொன்னாரான் அன்றிலிருந்து கருடன் சொன்னாரான் நான் வாகனம் இல்ல நீ தான் எனக்கு வாகனமா இருக்கிற என்று அந்த வேத ரகசியத்தை ஒத்துக்கொண்டார் என்று சொல்வார்கள் இங்கே வினத்தையினுடைய மகனாகிய கருடாழ்வார் வினதான் சொன்னா அதுல முதல் அர்த்தத்துல வினத்தையனுடைய மகனாகிய அருணன் வரும் இங்க வினத்தையனுடைய மகனாகிய கருடாழ்வார் கருடாழ்வாரே திவி ஆகாசத்திலே இந்த ஒரு கால்வலியே இல்லாம அனாயாசமா தூக்கிட்டு போறான மேல் அப்படி மேல் நோக்கி நீயமான கொண்டு செல்லப்படுகிறார் யாரு விஷ்ணு சப்த அஸ்வ அப்த பராந்த பராந்தானிங்கிறதுல சப்த அஸ்வங்கிறதுல பிரிக்கணும் இப்ப முதல்ல வந்து சப்த அஸ்வனா ஏழு குதிரைகள்னு சொன்னேன் சூரியனுடைய ரதத்துக்கு ஏழு குதிரைகள்னு வரும் ஜந்திங்கிறதம் ஜந்த உலகங்களையும் தாண்டி அஸ்வ ஆப்தியினாலே பகவானுடைய வாகனங்களுடைய சக்தியினாலே அவர் வந்து தாண்டுகிறார் பராந்தானி அப்படின்னா திசை முடிவுகள் அதிகம் அதரையன்யோ அப்படின்னா இந்த உலகங்களையெல்லாம் கீழே தள்ளி இவர் மேலே ரொம்ப பாஸ்டா போறார் நீங்க ரயிலில் போற போது பாத்தீங்கன்னா மரம் எல்லாம் பின்னோக்கி போற மாதிரி இருக்கும் ஆனா மரம் பின்னோக்கி போகல நாம முன்னோக்கி போறதுனால அப்படி தெரியுது இவர் கருடன் வேகமா அப்படி போற போது மற்ற உலகங்கள்லாம் கீழ் நோக்கி தள்ளப்படுற மாதிரி தெரியுதான் அதான் சொல்றாரு அதர எண்யோ கீழே தள்ளப்படுகின்றன ஸ்துதோ என்றால் போதிய அளவு துதிக்கப்படுகிறார் பெருமாள பார்த்தா எல்லாரும் விழுந்து கும்பிடுவாங்களே அது கரும்பு கட்டி மாறி இல்லை பெருமாளை நேரில் பார்த்து கண்ணால் பார்த்தாலே பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லியிருக்கு அதனால இந்த கனவு சாஸ்திரத்தில் இந்த மூர்த்தியை கனவுல பார்த்தா உங்களுக்கு துரதிர்ஷ்டம்னு சொல்லி சில தெய்வங்களுடைய பெயர்கள்லாம் குறிக்கப்பட்டிருக்கு சில சுடுகாட்டு தெய்வங்களுடைய பெயர்கள்லாம் குறிக்கப்பட்டிருக்கு ஆனால் பெருமாளை கனவுல பார்த்தாலும் நனவில் பார்த்தாலும் வீட்டை விட்டு பெறப்படும் போது பார்த்தாலும் நல்லது தான் உங்களுக்கு தீய சகனம் சொல்லலை இப்போ பிராமணன் வணக்கத்துக்குரியவன் ஏன்னா வேதங்கள் படிச்சிருக்கான் ஆனால் ஒரு பிராமணன் நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது எதிர வர்றான்னு வச்சுக்கோங்க நாசமாக போச்சு ஒன்றும் விளங்காதுன்னு சொல்லுவான் ஒத்த பிராமணன் எதிர பார்த்தா வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லுவான் ஆனால் பெருமாளை பற்றி அப்படி சொல்லும்போது நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிற பெருமாள் எதுக்கு திருவித புறப்பாடாக வராருன்னா ரொம்ப நல்ல சகனம் கனவுல பெருமாளை பார்க்குறீங்களா அன்னைக்கு நாள் நல்லா இருக்கும் காலையில் முடிச்ச உடனே பெருமாளுடைய படத்தை பார்க்குறீங்களா படத்தை அந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கீங்களா அன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கும் கனவிலும் நனவிலும் சகுனத்திலும் பெருமாள் நல்ல சுதர்சகா நல்ல நல்ல காட்சியவர் மங்கள காட்சியவர் அதை எல்லாரும் தேவைகி தேவர்களாலே அந்த தேவன் துதிக்கப்படுகிறான் சகபாயாத் அப்படின்னா அந்த விஷ்ணுவானவன் உங்களை காக்கட்டும் அதாவது இந்த விஷ்ணு என்ன பண்ணியிருக்காருன்னா வைத்திய சாஸ்திரத்திலே ஆயுர்வேதம் என்ற ஒரு வைத்தியத்தை ஏற்படுத்தியிருக்கார் நம்ம நாட்டில் சித்த வைத்தியம் ஒரு வைத்தியம் இருக்கு அதுக்கு யாரை பிரபரத்துக்காரன்னா சிவபெருமான் ஆயுர்வேதம்னு ஒரு வைத்தியம் இருக்கு அதுக்கு யார் பிரபர்த்தகர்னா விஷ்ணு தன்வந்திரி பல பேர் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறாங்க ரெண்டுக்கும் காமனாக ஒரு பேர் கொடுக்குறாங்க என்ன தெரியுமா நாட்டு வைத்தியம் நாங்கள் நாட்டு வைத்தியம் பார்க்குறோம் அப்படின்னு அது ஒரு வகையில் ரைட்டு தான் இந்திய நாட்டு வைத்தியம் தான் அது இந்த சிவபிராமனுடைய இந்த சித்த வைத்தியத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்ன உடனடியாக இன்ஜெக்ஷன் போட்டு அல்லோப்பத்தியில குணமாகற மாதிரி விஷத்தை கொடுத்து விஷத்தை முறிப்பாங்க வீரம்புறம் பாஷாணம் வங்கம் இது மாதிரி பயங்கரமான பசுபமெல்லாம் கொடுப்பாங்க டக்குனு ரிலீஃப் கிடைக்கும் இந்த ஆயுர்வேதத்தில் என்னடான்னா கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் ஆனால் பெர்மனண்ட்டாக இருக்கும் ரிசல்ட்டு தாரா சிகிச்சைன்னு ஒன்று சிகிச்சை இருக்குதுங்க தாரா சிகிச்சைங்கிறது என்னன்னா மெமரி பவர் அதிகமாகணும் நரம்பு மண்டலம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பிரெயின் வந்து சோர்வு இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு செய்யறது அதுக்கு என்ன பண்ணுவாங்க பிரம்மி தைலம்னு ஒரு தைலம் இருக்கு அந்த தைலத்தை யாருக்கு சிகிச்சை பண்ணணுமோ அவனை ஒரு நாற்காலியில் உட்கார வச்சு அவன் தலைக்கு மேலே ஒரு நாலங்கில உயரத்தில் ஒரு பானையை தொங்க விட்டு அந்த பானையில் இந்த பிரம்மி தைலத்தை கொஞ்சம் வெது வெதுப்பான டெம்பரேச்சரில் ஊற்றி அந்த பானையினுடைய நடுவில் ஒரு சிறு தொலையிட்டு ஒரு திரியிட்டு அந்த திரிவழியாக அந்த தைலம் சொட்டும்படி பண்ணி அது கரெக்டாக அந்த நெற்றி பகுதியில் தைலதாரையாக விழும்படி பண்ணணும் இது முப்பது நிமிஷம் ஒரு நாளைக்கு பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு வாரம் செஞ்சா உடனே என்ன ஆகும்னா உங்கள் மெமரி பவர்லாம் அபாரம் ஆயிடும் உங்களுடைய நரம்பு தளர்ச்சியெல்லாம் உடனே மாறிடும் இதில் வந்து உள்ளே சாப்பிட்றதா இருந்தால் தான் சில பேருக்கு வந்து ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறதுலாம் இது வெளியில் யூஸ் பண்ணுறது தான் இந்தியாவில் எல்லா ஆயுர்வேத சிகிச்சா மையத்திலையும் இது கிடைக்கும் கோட்டைக்கல் வாரியர் வைத்தியசாலையில் செய்கிறாங்க இங்கே தைக்காட்டு மூஸ் வைத்தியசாலை இருக்குது நம்ம இந்த ஆந்திர மகாசபாவுக்கு எதிரே இப்படி பல இடங்கள் இருக்குது சில பேர் இந்தியா தமிழ்நாட்டில் நம்பிக்கை கேரளாவுக்கு போய் இந்த சிகிச்சை பண்ணி நிறைய பலன் கிடைச்சதுனால என்னடா ஆகி நம்ம நாட்டு கஸ்டமர்ஸை விட மேல்நாட்டு கஸ்டமர்ஸ் தான் ஐ வாண்ட் தாரா சிகிச்சா அப்படின்னு வரணும் எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் தான் மூளை எல்லாம் வந்து நரம்புகள் லூஸ் ஆகி போச்சு அதை டைட் பண்ணணும் நரம்புகளை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அபாரமாக பலன் கண்டிருப்பதாக இன்று மேல்நாட்டு சயின்ஸ் புலட்டின்லாம் வந்துருக்குது இந்த இந்திய நாட்டு தாரா இது வந்து முத முதன் உருவாக்கினது தன்வந்திரி பகவான் விஷ்ணுதான் அப்படி தான் இதை சொன்னார் இந்த பிரம்மி திருதம் பிரம்மி தைலம் இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நாம் நினைக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ரொம்ப சாதாரணமான மூலிகையெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு பலன் தரக்கூடாது இப்போ கருவேப்பிலன்னு அந்த கருவேப்பிள்ளைக்கு எவ்வளோ சக்தி இருக்குது தெரியுமா கருவேப்பிலையை டெய்லி சாப்பிட்டு வந்திங்கன்னா அவங்களுக்கு முடி நிறைக்காது முடி கொட்டாது கண்ணு பார்வை வாங்காது அதனால தான் பெரியவங்க என்ன பண்ணாங்க தாளிக்கிற போது நான் கருவேப்பிலையை போட்டு தாளிக்கிறது இந்த காலத்து மாணவ மாணவிகள்லாம் என்ன சொல்கிறாங்க இது ஒரு சனியை சட்னியில் வந்து போடுறீங்க அப்புறம் எடுத்து வெளியே போட வேண்டியிருக்கு அதை முதல்ல வெளியே போடலாமே அதை போட்டு மறுபடியும் எடுப்பானே அப்படின்றாங்க ஆனால் அந்த கருவேப்பில கொஞ்ச அந்த தாளிக்கப்பட்டு அந்த சட்னியில் கிடக்கிற போது எவ்வளவு சாரம் இறங்குது தெரியுமா அதில் எவ்வளவோ நன்மை இருக்குது வாழை இலையில் சுடுசாதம் போட்டு சாப்பிட்டா அந்த வாழை இலையினுடைய பச்சையும் சாதத்தோடு சேரும் அது முடிய நிறைக்காமல் வச்சுருக்கும் உங்களுக்கு பிபி வராமல் வச்சிருக்கும் இப்படி நம்ம நாட்டுல பெரியவங்க ரொம்ப அற்புதமான சில மருத்துவ குறிப்புகளை சாப்பாட்டோட கலந்து கொண்டு அதர்பன வேதம் சாம வேதம்ங்கிற மாதிரி ஆயுள் வேதம் நம்ம ஆயுளை பற்றிய வேதம் அதுல பல ரகசியங்கள் இருக்கு உடம்பு இப்படி இப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு விஷ்ணு தன்வந்திரி பகவான் நமக்கு அதை பிரவர்த்தி இருக்கிறார் அது மாதிரி இந்த பகவான் உங்களை காக்க வேண்டும் இந்த விஷ்ணு பகவான் பாயாத் அபராத்து இந்த இடத்துல இன்னொரு விஷ்ணு போலே அப்படிங்கிறதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு சொன்னா விஷ்ணுவனுடைய இன்னொரு அவதாரம் போலேன்னு எடுத்துக்கணும் நம்ம முரணை கொன்று முராரி என்று பெயர் இப்போ இங்கே ஆதவன் என்ற பெயரோடு நடமாடுகிறார் அப்படிங்கிறார் இந்த மாதிரி ஆயுர்வேதம் முறைப்படி வாழ்கிறவர்களுக்கு அந்த காலத்திலேயே சீனாவிலேருந்து இங்கே வந்துட்டு போன ஃபாகியான் ஆள் என்ன இந்தியாவிலே மக்கள் ஆரோக்கியமாக மட்டும் இல்லை இருக்கிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நம்ம நாட்டு மக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க பிரச்சனைகளோடு வாழ்கிறார்கள் இப்போ லேட்டஸ்ட்டு நியூஸ் என்ன தெரியுமா சீனாவுடைய ஹோட்டலில் ரொம்ப ஸ்பெஷல் மெனு இப்போ வந்து தேழ் வறுவல் சிலந்தி பூச்சி பொரியல் பூரான் மிக்ஸ் பட்டுப்புழு பொலவு இது ரொம்ப அடிதடியாக அதை தான் அடிச்சுக்கிட்டு போய் நிற்கிது எனக்கு கூடு சூடாக கூடு அப்படின்னு சொல்லி சில பேர் ஆர்டர் பண்ணும்போதே முழுக்க வேக வச்சிடாதையா பாதி வேக வச்சா போதும் அப்போ டேஸ்ட் அப்படின்னு திங்குறாங்க இந்த மாதிரி தின்னு தின்னு என்ன ஆகுதுன்னா அவர்களுக்கு இன்றும் இந்தியா புனித தேசமாகவே இருக்கிறது இந்தியாவை பார்த்தால் பயமாக இருக்கிறது அவன் இந்தியானா புத்தர் பிறந்த நாடுப்பா அந்த நாட்டில் எல்லாம் வந்து ஜெயின்ஸ் ஆஃப் மென் இன்டெலிஜென்ஸில் அவ்வளோ பெரிய ஆளுங்க அப்படின்னு நினைக்கிறான் அந்த அச்சா ஏன் ஏற்படுதுன்னா இப்படி நம்ம இதெல்லாம் திங்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை சக்கப்போடு போடுறாங்க ஆயுர்வேதத்தில் சொல்லி இருக்கு மாம்சாகத்தை நீக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான வியாதிகள் சரிபாதி இல்லை அந்த உணவை விட்டுட்டீங்கன்னா நீதி வியாதி பகவான் சொல்ற இந்த முராராதிரணை கொன்ற எதிரி ஆகிய இந்த முராரி ஆகிய கிருஷ்ணன் இந்த ஒவ்வொரு நாமாவுக்கும் ஒரு அர்த்தமும் ஒரு ரெலவன் இப்ப ராமருங்கிற போது ராமர் சில விஷயங்களுக்கு முக்கியமாக ஏற்பட்டவர் கிருஷ்ணர் சில விஷயங்களுக்கு முக்கியமா ஏற்பட்டவர் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி என்னடான பிரான்ஸ்லயும் ஜெர்மனியிலையும் இப்ப என்ன பண்றாங்களா இந்த அங்கெல்லாம் வந்து டாய்லெட்ல டிஷ்யூ பேப்பர்ன்னு வச்சிருப்பாங்க பிரான்ஸ்ல அனாவசியம் அவங்க தண்ணியெல்லாம் யூஸ் பண்றதில்ல வேஸ்ட் பண்றதில்ல தொடச்சு போட்டு வந்துடுவோம் அந்த டிஷ்யூ பேப்பர்ல ராமருடைய படத்தை அடிச்சு வச்சிருக்கேன் டாய்லெட்ல ஜெர்மனியில என்ன பண்றான் அன்னை பராசக்தி படத்தை போட்டு அவளுடைய பதினாறு கரங்களில் விஸ்கி பாட்டில் கொடுத்து வச்சிருக்கிறான் பதினாறு விஸ்கி பாட்டில் ஒரு கம்பெனியோட விஸ்கி பாட்டில் கொடுத்து இந்த விஸ்கி வாங்குங்க அப்படின்னு இதை அங்க இருக்கிற தமிழர்கள் கண்டித்து குரல் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க எங்கள் நாட்டை விட்டு ஓடுங்கடா அப்படின் ஏண்டா இங்கே போடுறீங்க நாங்கள் அப்படித்தான செய்வோம் அதனால நம்ம நாட்டு தெய்வங்கள் எப்படியெல்லாம் மற்ற நாடுகளில் சீரழிக்கப்படுது அதை உணர்ந்து நம்ம நாட்டு மக்கள் அந்த நாட்டினுடைய மோகத்துக்கு நாம் ஆளாகாமல் இருக்கணும் இங்கே முராரி என்ற சொல்லுக்கு தனி அர்த்தம் கொடுக்கிறார் முரண் என்ற அசுரன் பயங்கரமானவன் அவனை பிரம்மாவாளியா ஒன்றும் செய்ய முடியல அப்படிப்பட்ட அசுரனையே கொண்ட விஷ்ணுன்னா உங்களுடைய சத்துக்கள் என்ன மிஞ்சி மிஞ்சி போனவங்க எதிர் விட்டுக்காரன் அடுத்து வீட்டுக்காரன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற கோஸ்டாஃபு இப்படிதான் இருக்கும் அவங்களெல்லாம் அடிக்கிறது அவனுக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கறதுனால அந்த மாதிரி ஒரு வார்த்தையூஸ் பண்றார் இந்த அஹ்னாம் பத்திகி தினத்துக்கு அதிபதி பகலுக்கு தலைவன் அர்த்தம் அதாவது காரணம் இல்லாத பெயர்களை நீங்கள் சாஸ்திரத்தில் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன் சேலம் மாவட்டத்தில் ஒரு ஊர் ஓமலூர்னு ஒரு ஊர் இருக்குது சில பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க சேலத்தில் ஓமலூர் அது என்னடா ஓமலூர்னு பேர் வந்தது அப்படின்னா ராமன் காட்டுக்கு வந்தபோது அந்த இடத்துல சரபங்க முனிவர் தவணம் செய்து கொண்டிருந்தார் அந்த சரபங்க முனிவர் தவணம் செய்து கொண்டிருந்தவர் ராமனை பார்த்த உடனே ராமா உன் தரிசனத்துக்காக தான் காத்திருக்கிறேன் நான் வந்து என் தபத்தினாலே பிரம்மலோகங்களை தாண்டி சித்தி பெற்று விட்டேன் நான் இப்போ யாகாகினியில் இறங்கி இந்த சரீரத்தை விடப்போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய புண்ணியத்தின் பலனைப்புறம் உனக்கு நான் தத்தம் பண்ணுறேன்னு சொல்லி காலில் விழுந்து யாக நெருப்பை வளர்த்து அதுக்குள்ளே குதிச்சிடுறேன் அவர் குதிச்சதுனால ஹோமம் வளர்த்து குதிச்சதுனால ஹோமலூர்னு பேர் அது அதை தான் இப்போ ஹோமலூர்னு ஆகியிருக்கணும் இப்பவும் அந்த ஊரில் வந்து சரபங்க நதி அந்த ஊரில் ஓடுற ஒரு ஆறுக்கு சரபங்க நதினு பேர் வச்சிருக்கேன் இந்த சரபங்கருடைய சமாதி அங்கே இருக்கு அதுக்கு பக்கத்தில் ராமருடைய கோவில் ஒன்று விஜயராகவ பெருமாள் கோவில் இருக்கு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட் சின்டாக்ஸ் இருக்கு ஒரு ரிலவன்ஸ் இங்கே நாளுக்கு தலைவன் அப்படின்னா பகலை உருவாக்குகிறவன் அவன் எவன் உதிப்பதனால் பகல் தோன்றுகிறதோ அவன் பகலவன் என்று அழைக்கப்படுகிறான் தமிழில் அழகாய் சொன்னான் சூரியனுக்கு பகலவன் சொல் பகலவன் பகலை உண்டு பண்ணுகிறவன் அப்போ அக்னாம் பதகி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பகலவன் எழுதலாம் இந்த மெட்ராஸில் பிராட்வேன்னு ஒரு இடம் தெரியுமா மெட்ராஸ்ல பிராட்வேன்னு ஒரு ரோடு அங்கே ஸ்டாப் ரொம்ப ஃபேமஸ் இந்த பஸ் ப்ராட்வேக்கு போகும்னு கேட்பாங்க நான் ரொம்ப நாளா யோசனை பண்ணிருக்கேன் அப்படி இன்னும் பிராடா இல்லையான்றாங்களே அப்படின்னு யோசனை பண்ணேன் சமீபத்தில் தான் எனக்கு ஒரு செய்தி கிடைச்சிது அந்த இடத்த அமைச்ச பேர் ஒரு வெள்ளக்காரன் பேர் பிராட்வேயா அவ்வளோதான் அவன் பேர் தங்கி போச்சு கடைசியில மக்களுக்கு ஒன்னும் புரியாம பிராட்வே அப்படின்னு சொன்னா அகல பாதை அப்படின்னு விவர்தான் பண்ணிட்டு இருக்கிறான் அது மாதிரி ஒரு பேருடைய தோற்றத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலே உங்களுக்கு நூற்றுக்கணக்கான கதைகள் இந்த நாட்டில் கிடைக்கும் ஒரு ஊருக்கு போறீங்களா அந்த ஊருக்கு ஏங்க அந்த பேர் வந்துச்சுன்னு கேளுங்க அதுலயே உங்களுக்கு ஆளாளுக்கு கதை சொல்லுவான் அதுல பொய் கதை வேற மெய் வேற பல கதை கிடைக்கும் உங்களுக்கு கதைக்குத்தானே மனுஷன் அலையறான் கதை வேணும் கதை வேணும் கதை வேணுட்டு அது மாதிரி இங்கே அக்னாம் பதகி பகலவன் மகா உங்களுக்கு நன்மை செய்யட்டும் அப்படிங்கிறார் இப்போ ஏன் இப்படி பண்றார் பிரம்மாவுக்கோடு பிரம்மாவோடு ஒப்பு ஒரு ஒரு பாட்டு எழுதினார் அது போன வாரம் பார்த்தோம் சாரி சிவனோட பிரம்மாவோட ஒப்பு நோக்கி ஒரு பாட்டு எழுதினால் அது அடுத்த வாரம் பார்க்க போறோம் விஷ்ணுவோட ஒப்பு ஒரு பாட்டு எழுதினார் இது இந்த வாரம் பார்த்துருக்குறோம் இந்த சிவனுக்கும் இல்லாத பிரம்மாவுக்கும் இல்லாத விஷ்ணுவோட ஒப்பு நோக்கிற போது மட்டும் இவர் சிலேடையா ஏன் எழுதினார் அப்படின்னா வேதத்திலே ரிகுவேதத்திலே சூரியனுக்குள் இருப்பவன் சூரிய நாராயணன் என்று ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கு சூரியனுக்குள் இருப்பவன் சாக்ஷாத் புண்டரி என்ற திருமால் நம்முடைய ஹிரதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தரியாமை தான் அங்கே சூரியனுக்குள்ளே நாராயணனாக இருக்கிறான் என்று பிரச்சமாக சொல்லி சொல்லியிருக்கப்பட்டிருந்தாலே இவர் வைதிக மார்க்கத்தில் வந்துவர் தானே மையூரகவி வந்து வேதம் படித்து அந்த அடிப்படையில் தானே புஸ்தகம் எழுதுறாரு அதனால இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அழுத்தம் கொடுக்குறாரு இப்போ வந்து ஆடாது அசங்காது வாவா கண்ணான்னு ஒரு பாட்டு இருக்கு இந்த பாட்டை எல்லா பாடகர்களும் பாடியிருக்கிறாங்க பித்துக்குழி முருகதாசும் பாடியிருக்கிறாரு அந்த பித்துக்குழி முருகதாஸ் அந்த பாட்டை பாடுற போது ஒரு இடத்துல என்ன வருதுன்னா இந்த கிருஷ்ணன் ஆடுறத பார்த்துட்டு சிவன் வந்துட்டாரான் அங்கிருந்து நம்ம தான் பிரமாதமா ஆடுவோம்னு நினைச்சு இவன் ஆடுறானே அப்படின்னு அவர் வந்துட்டாரான் அப்புறம் விநாயகர் வந்து பாக்குறாராம் மற்ற தேவர்கள்லாம் வந்து பாக்குறாங்களாம் அப்படி சொல்லும்போது என்னுடைய முருகனும் வந்தாரு அப்படிங்கிறார் அப்படி அந்த முருகன் வரும்போது அதை நிறுத்தி அதை பல வகையார் பல ராகம் கொடுத்து அவர் மிருக கொடுத்து பாடுறாரு காரணம் என்னடா இவர் முருகதாஸ் முருகனுடைய அடிமை இல்லையா முருகனுடைய அருள் பெற்று தான் எனக்கு பாட்டு வந்துச்சுங்கிறாரு அப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இது கொடுக்கணும் இல்லை நம்ம இஷ்ட தெய்வமாச்சேன்னு சொல்லி அந்த பாட்டை முடிஞ்சால் கேட்டு பாருங்கள் பித்துக்குடி முருகதாஸ் பாட்டின ஆடாது அசங்காது வாபா கண்ணாங்கிற பாட்டை கேட்டு பாருங்க எங்கே இப்போ எல்லாம் நமக்கு சினிமா பாடு கேட்கறதுக்கே நேரம் இல்லை நமக்கு ஹாரிஸ் ஜெயராஜை தான் தெரியும் இவர் பித்துக்குடி முருகதாஸில் எங்கே தெரியும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கேட்டிங்கன்னா உங்களை செவி மூலமாக உங்கள் மனம் பக்குவப்படுகிறது ஆத்மா பக்குவப்படுகிறது ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த காலத்து சினிமா பாடல்களை அதிகமாக கேட்கிறவங்களுக்கு நரம்பு தொடர்ச்சி வருகிறது இதை உளவியல் நிபுணர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த காலத்திலே கர்நாடக இசையில பேஸான சினிமா பாட்டு கூட உங்களுக்கு வந்து மன அமைதியை கொடுக்கிறது இந்த பித்துக்குடி முருகாஸ் போன்ற பெரிய மகான்கள் பாடிய பாடலை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்தி உணர்வு தூண்டுகிறது அடுத்து பாருங்க இதனால இந்த திருமால் சம்பந்தப்பட்ட இந்த சூரியனை சூரிய நான் பார்க்கிறேன் என்று அவர் இப்படி சொல்றார் படிக்கிற பாரு பத்மாரன ஆவிர் பாதோபக்தியா தியோருனா நீயமான தேவகர் அகனாம் இந்த சொற்பொழிவின் உபயதாரர்களாகிய வைஷால் விதி திருமதி கே லட்சுமிபாய அம்மர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தமர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கு நன்றி விடை விடைபெறுகிறேன் நாளைக்கு வழக்கம் போல சுதர்சன சதகம் உண்டு வெள்ளிக்கிழமை ராமாயணத்தன சுலோகம் சனிக்கிழமை லட்சுமி சகசுரம் ஞாயிற்றுக்கிழமை நாராயணம் அடுத்த செவ்வாய்கிழமை இந்த தேசிய பிரபந்தம் பார்க்குறோம் புதன்கிழமை மீண்டும் இந்த சூரிய சவத்துக்காக சந்திப்போம் நான் சொன்ன இந்த ஸ்ரீ ஹரிவாயு ஸ்தூதி புத்தகத்தை பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்கள் சீக்கிரமே அவருக்கு பணம் சேர்ந்தால் சீக்கிரமே அவர் ஆர்டர் பண்ணலாம் அது என்னமோ நம்ம மக்கள்கிட்ட ஒரு குணம் என்னென்னா எல்லாரும் பணம் கொடுத்து புக்கு வந்த பிறகு திடீர்னு சில பேருக்கு ஞானம் உண்டாகாது எக்ஸ்ட்ரா காப்பி ஏதாவது இருக்குங்களா யாராவது பணம் கொடுத்தவங்க வாங்காமல் இருக்காங்களா அப்படின்னு மோக்கியத்துக்குன்னு ஒரு பார்ட்டி ஒரு நாலஞ்சு பேர் அவர் என்ன செய்வார் பாவம் அதனால் அந்த மாதிரி ஏற்படாத நீங்கள் இப்போவே கொடுத்துருங்க ஜெயஸ்ரீமன் நாராயண